வணக்கம் நட்சி ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டாவது செய்திச்சேவை அக்டோபர் பதினாறு 2018 பதினெட்டு புரட்டாசி மாதம் முப்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை பதினோரு லட்சத்து தொன்னூற்றோராயிரத்து எண்ணூற்று இருபத்தி விண்ணப்பித்துள்ளனர் என்று தேர்தல் ஆணையம் தள்ளி வைத்துவிட்டோ அதை முன்னாள் கொண்டுவர வேண்டும் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆன்மீக தமிழுக்கு இருக்கை கொண்டு வந்தால் ரூபாய் பத்து லட்சம் தருவேன் என்று பொன் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளார் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் ஒய்வு பெற்ற நீதிபதி தருண் அகர்வாலா தலைமையிலான மூவர் குழு நவம்பர் முப்பதுக்குள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது காலியாக உள்ள அசிஸ்டன்ட் ஜெய்லர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது உலகிலேயே உயரமான சர்தார் வல்லபாய் படேலின் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்க குஜராத் அரசு சார்பில் தமிழக முதல்வருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தகுதித் தேர்வு தேதி ஒரு வாரத்திற்குள் அறிவிக்கப்படும் என்று அமைச்சா் செங்கோட்டையன் அறிவித்துள்ளாா் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர் முன்னணி என்கின்ற புதிய அமைப்பை நாகையில் மீனவர்கள் துவங்கியுள்ளனர் மீட்டு பிரச்சாரத்தில் என் மீதான மன ரீதியிலான துன்புறுத்தலை நிறுத்துங்கள் என்று பிரபல ஆங்கில எழுத்தாளர் சேத்தன் பகத் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்தியா முழுவதும் செயல்பட்டு வரும் நூற்று முப்பத்தி ஏழு ராணுவ பப்ளிக் பள்ளிகளில் காலியாக உள்ள எட்டாயிரம் ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இயற்கை விவசாயத்தின் முன்னோடி உலகின் முதல் மாநிலமாக திகழும் சிக்கிமுக்கு ஐநா விருது அறிவித்து கவுரவித்துள்ளது அனைத்து பிரதமர்களுக்கும் அருங்காட்சியகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா டெல்லியில் நடைபெற்றது பாலியல் வழக்கில் சிறையில் உள்ள பிஷப் டிராங்கோ ஜாமினில் விடுவிக்கப்பட்டார் பிராங்கோவை ஜாமீனில் விடுவிக்க கேரளா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவின் புகழ்பெற்ற சில்லரை விற்பனை நிறுவனமான ஷியாலானதாக அறிவிக்க கோரி விண்ணப்பித்துள்ளது இந்திய பிரதமர் மோடியும் சீன ஷி ஷி ஜின்பிங் இடையான சந்திப்பு நவம்பரில் நிகழும் இந்தியாவுக்கான சீன தூதர் லூயோ ஜாவோபுய் தெரிவித்துள்ளார் தகுதி அடிப்படையிலான நபர்கள் அமெரிக்காவுக்கு வருவதற்கு தடையில்லை சாதகமான பேச்சுத்தகுதி திறமை கொண்டவர்கள் அமெரிக்காவுக்கு வர முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய நாடான போர்ச்சுக்கலில் லெஸ்லி புயல் தாக்கியதை அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இதில் மத்திய மற்றும் வடக்கு போர்ச்சுக்கல் பகுதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது டீசல் விலை ரூபாய் இரண்டு புள்ளி முன் இருந்த விலையை தற்போது எட்டியுள்ளது நாட்டில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் மூன்று புள்ளி பதினான்கு சதவீதமாக இருந்த பணவீக்கம் ஐந்து புள்ளி பதிமூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் இந்திய அணி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் என டெஸ்ட் தொடரை கைப்பற்றியுள்ளது யூத் ஒலிம்பிக் ஹாக்கி ஐந்து இறுதிச் சுற்றுக்கு இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் தகுதி பெற்றுள்ளன திரைச்செய்திகள் திருட்டுத்தனமாக படம் பிடித்த தியேட்டர்களுக்கு படம் வெளியிட தடை தயாரிப்பாளர்கள் புதிர் படத்திற்கு பிறகு ரஞ்சித் ஜெய்கொடி இயக்கும் படத்தில் ஹரிஷ் கல்யாண் ஷில்பா மஞ்சுநாத் நடிகிறார்கள் தேவர் மகன் படத்தின் அடுத்த பாகத்துக்கு தேவர் மகன் இரண்டு என பெயர் வைப்பதாக தான் கூறவில்லை என நடிகர் கமலஹாசன் கூறியுள்ளாா் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினம் ஒரு துளி பொது குவியல் அறிவோம் அஞ்சல் தலை கதை சொல்லும் நீதி இதுபோல் பலதரமான நிகழ்ச்சிகளை செயல்படுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள் இணைந்திருங்கள்